அப்பாசுக்கும் மக்களுக்கும் இடையே நான் மொழிபெயர்க்கக்கூடியவனாக இருந்தேன் அப்போது இபுன் அப்பாஸ் லதி அல்லாஹும் அவர்கள் அப்துல் கைசுடைய தூதுக்குழுவினர் நபி சொல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களிடம் வந்திருந்த போது வந்திருக்கும் இம்மக்கள் யார் அல்லது வந்திருக்கும் இவ்வம்சத்தினர் யார் என்று நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் ரபியா வம்சத்தினர் என்றார்கள் தாமதமாக இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஏற்றோம் இல்லையே என்று எண்ணி பின்னர் வருந்தாத நிலையிலும் இம்மக்களின் அல்லது இந்த தூதுக்குழுவினரின் வருகை ஆகு என்று நபிசல்லும் செல்லம் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள் அப்போது அம்மக்கள் நாங்கள் மிக தூரமான ஊரில் இருந்து உங்களிடம் வந்துள்ளோம் எங்களுக்கும் உங்களுக்கும் இதுவரை இஸ்லாத்தை ஏற்காதவர்களான முலற் கூட்டத்தினர் குறுக்கே வாழ்கின்றார்கள் எனவே யுத்தம் புரிவதற்கு தடை செய்யப்பட்ட புனித மாதங்களிலேயே தவிர வேறு மாதங்களில் தங்களை சந்திக்க வர முடியாது எனவே சில விஷயங்களை எங்களுக்கு கட்டளை இடுங்கள் அவற்றை நாங்கள் இங்கே வராமல் எங்களுக்கு பின்னே தங்கிவிட்டவர்களுக்கு அறிவிப்போம் அதன் மூலம் நாங்கள் சொர்க்கமும் செல்வோம் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்போது நபிசல்லாக வணிகங்கள் செல்லும் அவர்கள் நான்கு விஷயங்களை ஏவினார்கள் நான்கு விஷயங்களை தடை செய்தார்கள் அல்லாஹ ஒருவனையே நம்புமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு அல்லாஹு ஒருவனையே நம்புவது என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அல்லாகவும் அவனது தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்றார்கள் அதற்கு வணங்கி வழிபடுவதற்குரிய இறைவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது அல்லாஹுவின் தூதர் என்றும் உறுதியாக நம்புவது தொடுகையை நிலை நிறுத்துவது ஜக்காத்து வழங்குவது ரமதான் மாதம் நோன்பு நோற்பது போரில் கிடைக்கும் பொருட்களிலிருந்து ஐந்தில் ஒரு பங்கை அல்லாஹுவிற்காக நீங்கள் வழங்கிவிடுவது ஆகிய இவையே ஈமான் என நபி அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் மது வைத்திருந்த சுரை கொடுக்கைகள் மண் ஜாடிகள் தார் பூசப்பட்ட பாத்திரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று அவர்களுக்கு தடை விதித்தார்கள் இத்தடை பின்னர் நீக்கப்பட்டது என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவற்றை நன்கு மனதில் பதிய வைத்துக் இங்கே வராமல் உங்கள் பெண்ணே உங்களை எதிர்பார்த்து இருப்போரிடம் சென்று அறிவித்து விடுங்கள் என நபி செல்லாஹோ வாயில்கள் செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவேளை பேரிச்சை மரத்தின் அடிமரத்தை குடைந்து தயாரித்த மர பீப்பாய்கள் எனவும் நபிசல்லாஹோ வாயில்கள் செல்லம் அவர்கள் கூறியிருக்கலாம் என சோபா கூறுகின்றார்கள்